إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونقمن به ونتوكل عليه ونعوذ بالله من شعور أنفسنا ومن, ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا اللهم صل على محمد عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى ال سيدنا محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد فقال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم, الرجيم. بسم الله الرحمن الرحيم, الرحيم. فبمرحمة من الله لنت له لو كنت صلا غليل القلب لنصبوا من حولك, حولك. அன்று சகோதர்களே சகோதர்களே அால் ஏப்பட்ட ஏவர்களிடக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் படுத்திக் கொள்கின்றேன் என்று அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் என்று இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரர்களே அல்லாஹுக்கு சுமான இந்த பூ உலகத்தில் மனிதர்களே எல்லாம் எங்களையெல்லாம் ஒருவர் ஒருவருக்கு தேவை இல்லவனாக படைத்திருக்கலாம் உலகத்தில் அல்ல ஒருவன் மாத்திரம்தான் தான் சமஜ் சமஜ் பிறரை விட்டும் தேவையற்றவன் தேவையற்றவன் பிறருடைய எந்த ஒரு உதவியும் அவனுக்கு தேவையில்லை தேவையில்லை பிறருடைய எந்த ஒரு எந்த ஒரு அபிப்பிராயம் அவனுக்கு தேவையில்லை தேவையில்லை அகமாக அகத் அம்மாஹு சமூக அவன் யாரை விட்டுமாரை தேவையற்ற வீவையற்ற அவன் யாரின் பக்கமும் தேவையை காணாதவனை காணாத ஆனால் எங்கள் அனைவரையும் தடா பிறரின் பக்கமாக தேவையுள்ளவனாக அம்மா படைத்திருக்கவா பனைத்தான் ஏதோ ஒரு அடிப்படையில் அடிப்படையில் நம்முடைய தாயின் பக்கமாக நாங்கள் தேவைப்பட்டோம் தேவைப்பட்டோம் பக்கமாக நாங்கள் தேவை கண்டோம் தேவை கண்டோம் ஆசான்களின் பக்கமாக சேவை கண்டோம் தேவை கண்டோம் தொழிலாளிகள் முதலாளியின் பக்கமாக சேவை கண்டார்கள் முதலாளிகள் தொழிலாளி பக்கமாக சேவை கண்டார்கள் இப்படியாக பார்க்கும் பொழுதே இந்த உலகத்தில் ஒருவரை ஒருவரின் பக்கம் தேவையுள்ளவனாகத்தான் அம்மா படைத்து வைத்தார்கள் வித்தியாசமான கோடத்தில் படைத்து வைத்திருக்கிறார் மனிதனுடைய விரல் கையில் இருக்கக்கூடிய விரல்களை எல்லா வித்தியாசமாக படைத்தது போன்று மனிதர்களையும் எல்லா வித்தியாசமாகத்தான் படைத்திருக்கிறார் ஒருவர் ஒருவருடைய ஆலோசனை பெறுவது கேட்பது அபிப்பிராயத்தை எதிர்ப்பது இதுவும் சொல்லா காட்சி தந்த மிக ஒரு முக்கியமான ஒரு பணியாக இருந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் எங்களுக்கு அனைத்தும் தெரியாது எங்களை தெரிந்தவர்கள் இந்த கோயிலுக்கு எதிர்க்கத்தான் செய்யலாம் எங்களை விட தெரிந்தவர்கள் தெரிந்தவர்கள் எங்களை விடமும் படித்தவர்கள் எங்களை விடவும் கூர்மையான குத்தி கொடுக்கப்பட்டவர்கள் இந்த பூமிக்குமே இருக்கிறார் தெரிந்து கொண்டு வருகிறார் இந்த பூமிக்கு மேல் பெரிய அறிவாளியார் என்பதா அல்லாவுடைய நதிகளும் அப்படிப்பட்ட வேதம் சொத்துகள் அல்லா கேட்கிறான் இந்த பூமிக்கு மேலே தெரிய அறிவாறு பொறுப்பிடம் சிந்தித்து விட்டு சொன்னார்கள் நான் தான் கூடிய மிகப்பெரிய அறிவாளி ஒருவரின் வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லா சுல் அவர்களை அனுப்பி வைத்தார் அல்லாஹான காட்டு அண்ண்பறைய சகோதல் அந்த அடிப்படையில் தான் ஒரு மிக முக்கியமான ஒரு பணி எங்களுக்கு ஒரு பிரச்சினை வரும்பொழுது வரும்பொழுது ஒரு சட்டம் வரும் பொழுது ஒரு சந்தோஷமான நிகழ்வில் நாங்கள் பிறருடைய கருத்துக்களை கேட்டுக்கொள்கிறேன் இஸ்லாத்தில் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அபிப்பிராயம் அபிப்பிராயத்தை பெறுவது ஒரு திருமணமாக ஒரு புதிய ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க போகிறேன் வெளிநாட்டு போய் சம்பாரித்துக் கொண்டு வந்த படம் என்ன செய்வது கட்டளை அமர்ந்து முறைகளை பற்றி அதுல ரசூர் உல்லாஹி சன் அதுல ரசூர் உல்லாஹி சல் அல்லாஹு அலி வசலாஹு அலி அவர்களுக்கு முன்வார்ந்த மக்கள் எப்படி ஆலோசனை செய்தார் எப்படி செய்தார் ஆரம்பத்தில் சொல்லி அல்லாஹு யாருடைய அபிப்பிராயத்தின் பக்கமாக தேவையற்ற யாருடைய அபிப்பிராயத்தின் பக்கம் தேவையற்றவர் அதை செய்யக்கூடியவர் விரும்புகிறானோ அதை படைக்கக்கூடியவரை அப்படிப்பட்ட அம்மாட்டம் எங்களை படைப்பதற்கு முன்னால் படைப்பதற்கு முன்னால் மணக்கு ஆலோசனை செய்வோம் ஆலோசனை செய்வோம் மனக்குமாறுடன் ஆலோனை அப்படி இருந்தும் கூட அல்ல வெளிப்படுத்துகிறான் அபிப்பிராயம் கேட்பது மூலயமல்ல நான் ஆலோசனை செய்திருக்கிறேன் என்பதை அம்மா சுகித்தலாம் தெளிவாக சுருள் மக்களால் சுட்டிக்காட்டு மேல மனித கோடிகளை படிக்க போகிறேன் மனிதர்களை உருவாக்கப் போகிறேன் போகிறேன் என்று சொல்லி அல்லா சுபாத்தாலா சொன்ன சந்தர்ப்பத்தை மலர் குமார்கள் என்ன சொன்னார்கள் ான் என்று சொல்லு ஆயான்ப்ராிம் அலாம் அல்லாவுடைய நபிமார்களுடைய தன்னை என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான நவி அக்கூடிய சகோதரனை அந்த நதியை பற்றி அல்லாஹ் குரான் சொல்லும் பொழுமே அல்லா சுஹான உத்தால அந்த நடிக்கு கற்களைப் படுத்தி உங்களுடைய மகனை அறுக்க வேண்டும் உங்களுடைய சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி கனவின் ஊடாக செய்தி அறிவித்த சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலகி சலாஹிஸ்லாம் அவர்கள் அதை செய்திருக்கலாம் சுயமாக செய்திருக்கலாம் அதை பற்றி முன்னணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை பற்றி கலந்துரையாட வேண்டிய அவசியமில்லை அப்படி இருந்தும் கூட என்னுடைய மகன் மகன் வீட்டில் இருக்கக்கூடியவர் என்ன வயது என்பதாக வயது சொல்றாங்க மகனை قد يقولون انني انني ارى في المنام اني ابحث عن مر ما ذا ترى سبحان الله سبحان الله மகன் தன் கடவை என்ற கடவை சொல்லி வா என்னி உங்களுடைய மகன் என்ன சொன்னார் தெரியுமா என்னுடைய அன்பு வாப்பாவே அல்லா சொன்னதை செய்து விடுங்கள் நாளையில் நாங்கள் சந்திப்போம் சந்திப்போம் இஸ்லாமிய சகோதரர்களை சகோதரர் நிறைவார்கள் ார்ோசனை செய்திருக்கிறார்ட்டிக்க அநேகமான குழந்தைகள் இருக்கிறார் சின்ன குழந்தை சின்ன குழந்தை நாம் எல்லாம் ஒரு காலத்தில் சின்ன குழந்தைகளாக இருக்கிறோம் இருந்துதான் என்று இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் தாய் மாறுக தாய் மாறுகாய் குழந்தைகளுக்கு பால் உட்டவே பாலு குழந்தைகளுக்கு பாய் குடுத்து உலகில் பரிபூர்ணமான ரெண்டு வண்டங்கள் ரெண்டு வண்டங்கள் ஒரு தாய் தந்த குழந்தைக்கு பாலுமே அறிபூர்ணமான தேவையான உணவு அந்த குழந்தைகளுக்கு தேவையான உடைகள் நாம் யாருடைய பொறுப்பு பொறுப்பு பெற்றோர்களை இந்த விளையாடு சொல்லி இருக்கோம் எப்படி குரான் கொடுக்கும்படியாக சொல்லி இருக்கிறோம் இதே போன்று குழந்தைகளுடைய உழவைப்பீர்கள் ஆலையை குழந்தைக்கு மாத்திரமல்ல மனைவிக்கும் பராமரிக்க வேண்டும் கணவனுடைய பொறுப்பு தகப்பனுடைய பொறுப்பு இதை சொல்லிவிட்டு அல்லா சொல்லுகிறான் மனைவிக்கு தலாக்கி சொல்லலாம் சொல்லலாம் ஆனால் குழந்தைகளுக்கு தலாக்கி சொல்ல மனைவியை விட்டு விவாகரத்து பெற்று வரலாம் வரலாம் அந்த மனைவி விவாகரத்து பெற்று அவளுடைய அஜாவுடைய காண முடியும் வரைக்கும் அவளுக்கு இருப்பிடம் கொடுக்க வேண்டும் அவளுக்கு உணவுக்கு ஏற்பாடு செய்ய அதை நாம் அறிந்து ஆனால் குழந்தைகள் அந்த குழந்தைகள் குழந்தை சுயமாக சம்பாதிக்கும் வரைக்கும் வரை அல்லது பெண் குழந்தையாக அவர் திருமணம் முடிக்கும் வரைக்கும் செலவையும் தகப்பன் பொறுப்பளிக்க வேண்டும் அது தகப்பனுடைய கடனை அது தகப்பனுடைய பொருள் சுூகத்தில் நினைத்து மனைவிக்கு மட்டும் தான் பிரிக்க முடியாது இதே போல் இருக்க முடியாது ஆரம்ப பகுதியில் தெரியாமல் தாய்வார்கள் குழந்தைகளுக்கு ரெண்டு வருடம் பாலுமே சொல்லிவிட்டு சொல்லுகிறான் சொல்லுகிறான் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வருடத்திற்கு முன்னாலேயே நிறுத்திக் கொள்வோம் பதினெட்டை மாதங்கள் பால் கொடுத்து விட்டோம் என்று நாங்கள் இந்த பிள்ளைக்கு ஓட்டல் பாலை பருக்கும் பறக்குவோம் வேறொரு வகையான பாலை பருக்குவோம் என்று சொல்லி அந்த ரெண்டு பேரும் மனைவிக்கு சுகம் போதாதுக்கு ஆசை போதா மனைவி சொல்லுகிறார் எனக்கு பால் குறுப்பு கஷ்டமாக இருக்கிறதே அந்த ரெண்டு பேருமாக சேர்ந்து எல்லா இப்பாட்ட போறாங்க பால் குறுக்கிறப்ப சொல்லுகிறான் இதை சுயமாக ஒருவர் மனைவிக்குடிவும்ியக்கான காரணமாக நிறுத்திவிட்டேன் என்றும் சொல்ல முடியாது நீக்கி போவதற்காகவே பாஸ்போர்ட்டை கொடுத்து விட்டேன் பால் கொடுத்து நிறுத்த என்று சொல்லி ஆர்டர் போடவும் முடியாது பொ நிலையில் பிறகேனா அவர்களுக்கு எந்த அமத்தமும் கையாத்தமும் கிடையாது ஒரு பச்சினை நிறுத்துவதாத்து கண்டினியூவாக முடிவு செய்யும் போது அபிப்பிராயங்களை அபிப்பிராயத்தை மனைவியுடைய அபிப்பிராயத்தை கணவெடுக்க மனைவி சொல்லுகள் கணவனை பார்த்துக்கு போகத்தான் வேண்டும் நாம் ஒரு வேலை செய்வோமே எங்க வருடம் பாலை கொடுத்துவிட்டு அடுத்த வருடம் அதிகாரத்தை அம்மா பெண்ணுக்கு அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே ஆள் குடிப்பதை நிறுத்துவதற்கும் என்று சொல்லும் என்றும் குழந்தைகளுடைய கல்வி நடவடிக்கை நடவடிக்கை மதுர சாவுக்கு அனுப்புவதா அல்லது பாடசாலை கல்வியைப்பதா மதுர சாவுல கொண்டு போய் பசிக்கிறதா அல்லது வீட்டில் நாங்கள் பராமரிக்கலாம் பராமரிக்கிறோம் ஒரு அபிப்பிராயம் சூழாற்ற அநேகமான இல்ல மகன நான் மதுரசாலை போட போறேன் தாய் விருப்பம் இல்ல விருப்பம் அதற்கு தாய் விருப்பம் வாப்படுத்தி குழந்தையை கொண்டு போய் மதுர சாலையில் எழுதி வைத்துக் கொள்வது நன்மைக்குரிய சகோதரனே இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குரியாது இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குரியாமையாது இருவரே என்ன செய்து கொள்வது குழந்தைகளை பராமரிப்பது நல்லதா போட்டு நான் அதில் ஒரு ஆளுநரத்தில் ஆலோசனை செய்ய வேண்டும் ஆலோசனை செய்ய வேண்டும் இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறேன் குழந்தைகளை எப்படி வளர்க்கிறேன் இந்த விடயங்கள் எல்லாம் இந்த விடயங்கள் எல்லாம் கரைக்க வேண்டும் மீட்கிறேன் எங்களுடைய மகன் அந்த அந்த அவர் எங்களுடைய பராமரிக்கிறது பிறந்த குழந்தையுடைய மனதில் பாலூட்டக்கூடிய விஷயத்திற்கு பெற்றோர்கள் இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறார் ஒரு செய்த கொடுத்த திருமணத்திற்குரிய வயது வந்து விட்டதே வந்து விட்டதே மனை மகளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் போறார் சுயமாக முடிக்க முடியாது யார் எந்த பக்துவா தந்தாலும் சனி வலியினுடைய பொறுமையை வலியினுடைய வகாலத்தை இல்லாமல் சொல்லக்கூடிய ஒன்று சிகமா கருத்தாகமா ஏ கருத்திற்குள்ளே கருத்தில் நிகாது முடித்தால் அந்த மதுகவன் இப்படி இருக்கிறதாமே இந்த மதுகவன் இப்படி இருக்கிறதாமே இந்த இனாமிப்படி சொன்னாரே இனாமிகளுடைய கருத்தையும் மதுகவனுடைய கருத்தையும் ஒரு பக்கமாக வைத்துக் கொண்டு கருத்தரசூ சங்கம் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் اذا صح வேண்டாம் என்பதன் என்பதன் மதுகபுகளை பற்றி சொல்லும் பொழுது என்று வரி இல்லாமல் செய்து வைப்பதற்கு ஒரு வழி வேண்டும் அவரு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டவர் அவருக்குத்தான் ஒவ்வொரு அவருக்குத்தான் அவர் இருக்கிறதே ஆனாலும் சொல்லுகிறது அப்படிப்பட்ட பவர் அப்படிப்பட்ட அதிகாரம் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறாரோ நீங்க என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய மக்களில் ஆலோசனை செய்ய வேண்டும் ஒரு கண்ணி பெண்ணாக இருந்த ஏற்பாடு செய்திருக்கிறோம்மத்து எத்து பேசவில்லை நல்லவென்று செல்ல உடல் வேண்டாம் என்று சொல்ல உடல் அவள் வெக்கத்தின் காரணமாக கூச்சத்தின் காரணமாக மௌனம் சாதிப்பாள் அன்புக்குரிய சகோதரே சொன்னார்கள் அதே ஒரு தண்ணி பெண்ணிற்கு எடுக்க ஆலோசனை விதை பெண்ணாக ஒரு விதவே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை ஒழுக்க விளக்கியங்கள் என்ன என்பதை விரைவில் பெண்ணாக இருந்தால் அவனுடைய பராமரிப்பில் இருக்க இன்னொரு ஆணை நிறாக செய்து அந்த ஆணைய குடும்பத்தில் விட்டதா இந்த பெண்கள் இந்த நாலு குழந்தைகளையும் வளர்த்தி விடுவதா விடுவதா ஒரு மாஜா இந்த பெண்ணுடைய அனுமதியை வாயிலூடாக வளர்ச்சியூடாக பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்தை இஸ்லாம் மிக தெளிவாக எங்களுக்கு செல்வாக்க இதே போன்றவல்லா சொல்லுவார் ஒரு கட்டத்தில் மனைவி மார்க்கே மனைவி மார்க்கு திருமணம் முடிப்பதற்கு அவருடைய வபாத்துக்கு பிறகு வேறு ஒருவரை நிசாக செய்து கொள்வது அந்த பெண்களுக்கு சலாக்கப்படும் ஏ நபீனுடைய மனைவி சாதாரண பெண்களை போன்றவர்கள் அல்ல உங்களுக்கு என்று சொல்லிவார சில சட்டங்களை அவர்களுக்கு என்ன செய்ய முடியாது வாக்கிற்கு பின்னால் யாரையும் இந்த சட்டம் இறங்குவதற்கு முன்னால் எல்லாம் அந்த நபீனுடைய மனைவார்களுக்கு ஒரு அப்ஷனை சந்தர்ப்பத்தை நீங்கள் வேண்டும் என்றால் விரும்ப யுதன் வாழலாம் அப்பில்லை என்றால் அவர் கிட்ட என்ன செய்வதாம் என்றால் நபியுடைய ஜீவிய காலத்திற்கு அவருடைய விவாகரத்தை பிற்றி உங்களுக்கு அவருடைய வீடுகளுக்கு போய் சேரலாம் எடிஷனல ஒரு பெரிய தர்பை குர்ஆயத்தில் அல்லாஹ் ரஹ்மன்கிட்ட யாயுஹன்னபிய ஏ நபியே குல் லஸ்வாதி அவருடைய மனைவிமார்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் இன் குன்துன்னா துருதினா முன்குன்துன்னா துருத அல் hayat அல் દુنيا வ زینتஹா கட்ட علينا امدعكن واصرفكن நபிகளுடைய சொல்லுங்கள் நீங்கள் என்று சொல்லக்கூடிய விருப்பம் உங்களுக்கு இருக்கும் என்றால் அவர் பற்றி சொல்லுங்கள் வாருங்கள் உங்களுக்கு மிகவும் அழகான கலாச்சை உங்களுக்கு விவாகரத்தை தந்து விடுகிறேன் போய் சேவமாக சந்தோஷமாக வாழுங்கள் என்று சொல்லக்கூடிய அனுமதியை குறித்து விட்டு அல்லாகவும் அல்லாவுடைய வேண்டும் என்றால் அல்லா நாளில் சாங்கிய மக்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற எண்ணத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் பெரிய ஞாபக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் என்ற ஆயத்து இறங்கியது இறங்கியது தும் இறங்கியதும் இந்த ஆயத்துக்கு இருந்ததே இப்படி இறக்கிவிட்டான் ஏன் அம்மா இப்படி சொல்லுகிறான் சொல்லுகிறான் இந்த சந்தர்ப்பத்தில் கூப்பிட்டு சொன்னாங்க இந்த ஆயத்தை வைத்து யாரும் அவசரப்பட வேண்டாம் வேண்டாம் ஆயிஷாவை முதலாவது கூப்பிட்டார் ஆயிஷாவை ஆயிஷா அபா ஆயிஷாவே இந்த ஆயத்தை வச்சு அவசரப்பட்டதாவே உம்மா உம்மா ஒன்றை பெற்றோரிடத்துல போய் மசூரா செய்து விட்டுவான் விட்டுவான் என்ன செய்ய இந்த ஆயத்து சம்பந்தமாக போய் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை உண்மாட்டத்தை பார்த்து ரசூர் அல்லாஹி சல் அல்லா நான் சொன்ன சந்தர்ப்பத்தில் என்ன தெரியுமா சொன்னாங்க ஆயுஷு அல்லா சீரு அபி ரு அபி உங்களுடைய நான் போய் என்ற வானூரா கேட்பதே இது என்ன மஷூரா இதே இதே சூரா இதே இது என்ன மஷூரா இதே இதே பொல்லுடைய பெரியச்சின் ஆலோசனை கேட்பார் சுன்னா என்றல் அஹ்பாருல்லாஹி வ ரசூலுஹு வ தாரன் ஆகிரா யா ரசூலுல்லாஹ் நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மறுமையானeyim புரட்டி கொண்டு எடுத்து கொண்டு இந்த உலகத்திற்கு இந்த சுவன்களுக்காக வேண்டி காத்தி சொர்க்கத்திற்காக வேண்டி நான் இந்த ஆகிராவையும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் விட்டு குட மாட்டேன் இந்த கருத்தை அன்னை ஆயிஷா صدیقா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள் இன்று அந்த கூறிய சகோதரர் ஆலோசனை நான் பேசக்கூடியதே பள்ளியில் அதுக்கு வருவதற்கு நேரம் இருக்கிறது முதலாவதாம் என்பதே குடும்பத்தில் குடும்பத்தில் குடும்பத்தில் மதியந்த ஒரு பெண் ஒரு பெண் தன்னுடைய மாப்பாவிடத்தில் சொல்றாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளும் எங்களிடத்தில் வந்து கருத்து சொல்லலாம் சொல்லலாம் கருத்து சொல்ற சுத்தை இலாம் அனைவருக்கு மறந்து இருக்கிறோம் சொல்லலாம் வந்துட்டு திருவு தன்யே அந்த வாலிபரை முகாமு செய்தால் நல்லவண்டும் இருக்கிறேன் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் சொல்லுங்கள் நண்பர்கள் சொன்னால் அதை எனக்கு முடித்து பாருங்கள் சொல்லக்கூடிய சுதந்திரத்தை பெண்களுக்கு الله تحمل الله تكبرت موسى عليه السلام عليهم لكارس كي من رجم النال حضرت موسى عليه السلام عليك ورحمة الله وبركاته قرآن وبركاته صلى الله عليه وسلم قالت وَلَمَّا وَرَدَ مَا أَمَثِيَنَا وَجَدَ عَلَيْهِ أُمَّتَ يَسْطُونَ الله قرآن وبركاته ார்கள்ையை பூர்த்தி செய்கிறார்கள் அதற்கு பிறகு அந்த ரெண்டு பெண்களும் என்னுடைய தகப்பலத்தில் அந்த வால்வரை பற்றி நான் ஒருவரை நிச்சாகம் செய்ய போக செய்யப்போக அல்லது என்னுடைய வீட்டுக்கு ஒருவரை மருமகனாக கொண்டு வரப்போரை கொண்டு வரக்கூடிய மருமகனுக்கு என்ன இருக்கு அந்த மருமகனுக்கு இருக்க வேண்டிய பண்பாடு என் நண்பாடியே வீட்டுக்கு வரவேண்டி வரக்கூடிய மருமகன் முதலாவது என்ன தொழிலை செய்கிறாரோ அந்த தொழிலை அவர் அவர் ஆரோக்கியம் மனநகர் எத்துவம் செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு சக்தி இருக்க வேண்டும் சோம்பேடிகளை தொழில் இல்லாதவர்களையும் செய்ய முடியாதவர்களையும் வீட்டுக்கு மருமகனாக இருக்க வேண்டும் என்று வில்லை பாது குடும்ப என்ன சொல்லுமா அந்த ரெண்டு பெண்களில் ஒரு பெண் ஒரு பூசாலை அனுப்புறைய சகோதரர்கள் அண்டான வாலிபர்களே வாலிபர்களே பெற்றோருடன் கணைப்பதற்கும் பெற்றோருடன் பேசுவதற்கும் ஒரு மொழியை முறையில் எப்படி கணிக்க வேண்டும் ஏன்னைவிய மனு புறக்கிறேன் அதையும் நானே புறக்கிட்டேனே என்பதுதான் பெற்றோருடைய பெற்றோருடைய அவளுக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்ற அவர்கள் மிக விரிவாக கூடியவர்கள் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாப்பா ஒரு வாப்பத்தில் போய் என்னத்தான் நான் முடிக்க போய் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்தை புண்படுத்த வாயினால் வழியாக பயந்து கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஆனால் விரும்புறீங்க ஒரு பெரு மனைவி வேண்டும் என்று சொன்னால் அவளுக்கு இவரை எனக்கு நிக்காமல் செய்து பாருங்கள் என்று கேட்கவில்லை கேட்கவில்லை அப்படி கேட்டால் மரம் யோகத்தான் சொல்லத்தான் நேரு மாறாக சொல்லுனால் இவரை எங்களுடைய வீட்டுக்கு வேலை கிடைத்தால் நன்றாக இருக்குமே கூலி கருத்தாக இருக்கவேல் என்று சொல்லி எல்லாம் அந்த மாணிவரை பற்றி ஒரு வாப்பியாக இருக்க புத்திசாலியாக இருக்க யோசிக்கிறாரே யோசிக்கிறாரே மகள் என்ன சொல்லுகிறாரே சொல்லுகிறார்கள் மகளுடைய நோக்கம் என்ன அப்படைய பார்த்து சொல்லுகிறார் கேட்கிறாங்க என்னுடைய வெங்கே இந்த பெண் குழந்தைகளில் ஒரு பெண்ணை உங்களுக்கு இன்னைக்காக செய்து கொள்ள விரும்புகிறேன் என்ன தெளிவா நீங்க மகர் கொடுக்க வேண்டும் மகரையும் அல்லா சுட்டிக்காட்டுதான் சுட்டிக்காட்டுதான் அபிப்பிராயம் ஒரு காலத்தில் ஒரு பிரச்சனை செய்ய வேண்டும் காலத்தில் வாழ்ந்த பெண்மணி வாழ்ந்த பெண்மணி சொல்லக்கூடிய பெண்மணி எப்படிதான் ஒரு கடிதம் எப்படி கருத்து தெரிய ஒரு நேரம் ஒரு நாளியமாக முடிவு செய்யக்கூடிய சுயமாக முடிவு செய்யப்படுவதை அல்லாஹு தெளிவாக சொல்லுகிறார் என்ன சொன்னாங்க எனக்கு ஒரு சங்கானதம் வந்து இருக்கு கடிதம் வந்திருக்கு ஒரு சங்கையான கடிதம் எடுத்து வந்திருக்கு இந்த கடிதத்தில் கடிதத்தை எனக்கு எனக்கு இந்த கடிதம் பயிரை கழித்தரும் அந்த பெண்மணி பெண்மணி என்ன செய்தால் தெரியுமா தெரியுமா தன்னுடைய சபையை பள்ளிக்கூடைய நிர்வாகம் சுயமாக முடிவு செய்த ஊருக்கு ஒரு சிக்கல் வரும் பொழுது என்னுடைய நாட்டுக்கு தேவையான ஒன்று ஒன்று அந்த பெண் சொல்லுகிறாள் சொல்லுகிறாள் அம்ரன் உங்களுடைய அபிப்பிராயத்தை நான் பெறாமல் உங்கள் தருமத்தின் நான் ஒரு இந்த நான் செய்ய பார்க்கிறேன் நான் செய்ய பார்க்கிறேன் இந்த விடயத்தில் அபிப்பிராயத்தை தோறாமல் எந்த ஒரு முடிவையும் நான் செய்ய மாட்டேன் உள்ள மக்கள் சொன்னாங்க நாங்கள் பெரிய சக்தி வாய்ந்தவர்கள் ஆனாலும் கூட முடிவு செய்த சக்தியை அவரை உங்களுக்கு தாரோ முடிவு செய்து சொல்லி அந்த பெயத்தில் முடிவு செய்யப்பட்டு அவரை ஒப்படைக்கிறார்கள் என்று சொல்லி கொரான் இதை நூலமாக சொல்லிக் கொண்டு என்னுடைய ஊர்ல கூட ஊர்ல என்னுடைய கிராமங்கள்ல கூட என்னுடைய வீடுகளில் கூட மசூரா செய்யக்கூடிய பழக்க வழக்கம் கருத்துக்கள் போடக்கூடிய பழக்க வழக்கங்கள் நான் வாப்பா என்பதின் காரணமாக அவரு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை ஒரே வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய அபிப்பிராய் வாழ்க்கையில ஞானம் அப்படிப்பட்ட நிகழ்ச்சி தான் சமூகத்தை வந்து முக்கியங்களை பற்றி பற்றி ஒரு முக்கியமாக முடிவு செய்யும் முடிவு செய்யமா فَمَا سُورَةِ سُورَةُ சூரா இருக்கிறது அந்த சூறாவிற்கு பெயர் சூரத்து மஷூராவை பாடல் மஷூராவை சூரா சூரா என்று الله اذا مشهورாயை பற்றி சொல்லுகிறான் الله Subhanahu salam సరా ఉతీతుల్ షైద్ ఫమసాఉల్ హయాకుల్ దుహ్ హమలత కుర్తపట న్యామతుల్ అలైతం అల్ హుక్మానల్ షుత్తమానల్ ఇస్లామల్ పోఖులియా హానా వమా ఇందల్లాహ్ అల్లాహుద కల్లామ్ అంగల్కావేన్ ఇర్కరాదో జైరున్ అజీరున్ దైరన్ బది వఅబ్కా అన్ నిలయానది నిలయానది ఇంద ఉలగ కు న్యామతుల్ నిలయత నిలయత உலகத்துடைய செல்வம் நிலையற்றவே நிலையற்ற உலகத்துடைய அறிவு நிலையற்ற உலகத்துடைய குழந்தைகள் அது நிலையற்றது உலகத்தில் எல்லோரும் இருக்கிறதோ அது மிகச் சிறந்தது மிக நல்லது மிக ஏற்றமானது அது மட்டுமல்ல அது நிலையானது யாருக்கு தெரியுமா தெரியுமாது யாருக்கு நிலையானது பெரும் வாழ்க்கையில் ஞாபு காரணமா அறியாமையின் காரணமா அநேகமானவர்கள் மனைவிக்கு மகளை தலாக்கு சொல்றாங்க ராதிக் குடும்பமாக வாழ்கிறாங்க கோபம் வந்து விட்டதே வந்து விட்டதேட்டு ஒரு முறை அல்ல பலமுறைகள் சொல்லிவிட்டு இளமையில குடும்பமாக வாழ்கிறார்கள் வாழ்கிறார்கள் இது குடும்ப வாழ்க்கையான வாழ்க்கையா இது ஒரு வாழ்க்கையா வாழ்க்கையா கோபம் வந்தாலும் அடக்க வேண்டும் அடக்க வேண்டும் கோபம் வந்தாலும் சில மக்களிடத்தில் சொல்வதா கோபம் வந்தாலும் கோபத்தை அடக்க வேண்டும் அடக்க சொல்லுகிறான் கோபத்தை அடக்கக்கூடிய لا قوبتي ادكنند قوبتي قدكنند الله يقولان اخرجت كذلك والذين استجابوا لربهم واقاموا الصلاه நிலைநாட்டக்கூடியவர்கள் அதை சொல்லிவிட்டு செல்கிறார் ஏழாவது பயிரிடம் என்று சொன்னால் அவர்களுக்கு ஏழாவது சுதக்கணம் எப்பொழுதுமே அவர்களுடைய கருமங்கள் அவர்களுடைய விடயங்கள் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு வியாபாரமாக இருக்கலாம் ஒரு நடவடிக்கையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் வாகருகும் சூடாக அவருடைய கருமங்கள் அவர்களுக்கு மத்தியில் ஒரு ஆலோசனை செய்து முடிவு செய்யப்படக்கூடிய விடயமாக இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் தான் அல்லாஹுடன் பெரிய கருத்தை நிலத்தறிவாங்க வாழ்க்கையில் உருவாக்க நாலு எப்பொழுதுமே எப்பொழுதும் எங்களுக்கு மத்திய மசூரா செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் இரண்டாவது விஷயம் இருக்கிறது அல்லாஹுக்கு ஆர செய்ய வேண்டும் أهلكي مشهورة فيوم يروا الاستخاره فيوم زيل رضي الله تعالى عنه تعالى قالات كلها قد <تصفيق> اختاروا நபியனுடைய சபையில செய்துறாங்க திருமணம் ரெண்டு பேரும் இந்த வாழ்க்கையில வாழ்க்கையில் நீடிக்க முடியாது எந்த நபியனுடைய சபையில மிக்காக நடந்துச்சதோ அதே நடக்குது தலாக்கி நடந்ததற்கு பிறகு அல்லாஹுடைய கட்டளை என்ன தெரியுமா அந்த இந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க இருந்தது அதையும் நீங்க முடிக்க வேண்டும் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஒன்றும் செய்ய முடியாது கட்டளை அதற்கு சொன்னி அனுப்புறாங்க ஆலோசனை கேட்டுக் கொள்வார் என்பதாக என்பதாக படித்த பெண்றமாவுடைய அந்த இஸ்லாமிய சூழல்ல வளர்ந்த பெண் அந்த பெண் சொன்னால் என்னை கேட்டு வந்தது அந்த பிரச்சனை இல்வாமாக இருக்கலாம் இருக்கலாம் நிச்சயமாக அவர் எனக்கு நல்ல நல்ல ஆனால் அவருக்கு நான் அவர் எனக்கு நல்ல அவருக்கு நல்ல என்னுடைய மனக்கணவராக இருப்பார் என்பதற்கு தெரியாது அல்லாஹுடத்தில் ஆலோசனை செய்யாதவரையில் நான் இந்த விடயத்தை இன்னொரு முடிவு எடுத்து என்று சொல்லிவிட்டு வீட்டிலே இருந்தூர் இடத்து பக்கமாக போய் கொள்கை காட்டினால் குரான் குரான் قرآن ابن جنگر دے بينبے انہوں لئے نکاحے نانگل اے لبانا انگل اے لئے سيد مورد کے لئے سوم اندلہ استخارہ سیئے کیلئے خرص مشورہ اندے اندہ و دے استخارہ یہ حدیثہ رباہتی کیلئے نام نسائی رحمت اللہ علیہ یہ حدیثہ قدرین مجھد رکرانگا صلاة المرأة اذا ختمت و استخارت ربها و استخارتها ربها அல்லா சொல்லுகிறான் போறோம் இந்த வியாபாரத்தை உறு பின்னிட்டு போக வேண்டாம் தெளிவாக சொல்லுகிறது எனவே வாழ்க்கையில் பிறருடைய கருத்தை மதித்து அபிப்பிராயத்தை பெற்று பிறருடைய அனுபவங்களை பகிர்ந்து வாழ்க்கையில் செய்து கொள்ள அல்லா சுலான செய்வார் பணாக அருள் புரிமானாக நம்முடைய வால்வை தங்கியான புனிதமான இஸ்லாமிய வால்வாகிவை படாக சல்லல்லாஹு அஸ்விருகல் இம்மதிக்கு என்ன ஹைறுகளை விட்டுச் சென்றார்களோ அத்தனை ஹைறுகளையும் இந்த வால்விலே எடுத்து நடக்க எனக்கு முஸ்துல்லா துணை புரிவானாக வாakhir தவா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில தமுமு லெக்ச்சர்ஸ் வித் எஸ்எல்